ஒருமுறை பெருமா அலிஸ்ரம் காலத்து போறாங்க மற்றவர்களுக்கு நிம்மதி கொடுத்தவராக இருக்கிறார் அப்படின்னா கேட்டாங்க நிம்மதி கொடுத்தவர் என்ன அர்த்தம் இவர் நிம்மதி பெற்றவர்னா என்ன அர்த்தம் இவர் நிம்மதி பெற்றவர்னா என்ன அர்த்தம் இவர் நிம்மதி கொடுத்தவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க நரிசல சொன்னாங்க ஒரு நல்ல மனிதன் நல்ல மூமின் மரணிப்பாறை என உலகத்தினுடைய கஷ்டங்களில் இருந்தும் உலகத்தினுடைய வேதனைகளில் இருந்தும் இந்த உலகத்தினுடைய பல முசீபத்திலிருந்தும் நிம்மதி பெற்றவராக ராக பெற்றாகின்றால் அவனுடைய தீங்க கஷ்டங்களும் இந்த உலகம் நிம்மதி பெறுகின்றது பெறுகின்றார் எந்த ஒரு நிலையை நல்லவனோ கெட்டவனோ யார் மரணித்தாலும் நீங்கள் அவருடைய மரணத்தின் மூலமாக ஒன்று இந்த உலகம் நன்மை பெறுகின்றது ராகத்து பெறுகின்றது அல்லது உலகத்திற்கு வேதனையில் அவர் ராகத்து பெறுகின்றார் யோசிச்சுங்க அப்படி நானும்